அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற் அழுக்காராமை ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்க போறோம் அழுக்காருங்க மற்றவங்க கிட்ட இருக்கக்கூடிய அழகு படிப்பு பணம் பதவி அதிகாரம் சமுதாயத்தில் கிடைக்கக்கூடிய மரியாதை இதை பொறுத்துக்க முடியாத ஒரு தன்மை பொறுக்க முடியாத தன்மைதான் பொறாமை இந்த குணம் பெரும்பாலும் எல்லோருக்கும் சுவாவமாக இருக்குது இயல்பாக இருக்கிறது மனசில் இருக்கக்கூடிய மாசுகள்லேயே இதுதான் ரொம்ப கொடுமையானது ரொம்ப ஆழமாக இருக்கக்கூடியது அதனால தான் இது அழுத்தமாக அழுக்காருன்னு சொன்னார் ரொம்ப அழுக்க உண்டு பண்ணக்கூடிய ஒரு குணம்னு அர்த்தம் மனசில் மாசுவை அதிகமாக்கிற ஒரு குணம்னு அர்த்தம் தனி வளர்ச்சியையும் சமுதாய வளர்ச்சியையும் பெரிதும் அழிக்கிறது இதுதான் தாழ்வு மனப்பான்மையோட வெளிப்பாடாகவும் பொறாமை தான் விளங்குகிறது சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய உரைகளில் ஒரு இடத்துல சொல்லுகிறார் இந்திய மக்களின் மாபெரும் தீய குணம் தேசிய தீய குணம்னே சொல்லலாம் இந்த தேசத்தோட குணம் இந்த பொறாமை எல்லாருக்கிட்டையும் இயல்பாக இருக்கிற ஒரு நல்ல குணம் என்னென்னா விருந்தோம்பல் இருக்குது அதுவும் குறைந்து போய்விட்டது ஆனால் பொறாமப்படுறதுங்கிறது ஒரு தீய குணமாக இந்த நாட்டில் இருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அழகாக சொல்லியிருக்கிறார் சுவாமி விவேகானந்தர் பிறர் செய்யக்கூடிய தவறுகளை பொறுத்துக்கிறது அவசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவள்ளுவர் பிறருடைய வளர்ச்சியை குறித்து பொறுத்து கொள்ளாத தன்மையிலிருந்து விடுபடணும் அப்படின்னு நமக்கு உபதேசம் பண்ணுகிறார் இங்கே எல்லாரும் எல்லாவளமும் பெற்று இன்புற்றிருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது தான் எல்லாருக்கும் அமைதியையும் ஆனந்தத்தையும் கொடுக்கக்கூடிய உயர்ந்த தெய்வீக குணம் தாங்களும் உயர்ந்த குணமுடையவர்களாக இருந்து கொண்டு பிறருடைய உயர்ந்த குணங்களை மனமாற போற்றி பாராட்டுகின்ற மக்களை காண்பது அரிது அப்படின்னு சமஸ்கிருத ஸ்லோகம் ஒன்று சொல்லுகிறது கெட்டவனுக்கு நல்லவனை பிடிக்காது நல்லவனுக்கே இன்னொரு நல்லவனை நல்லவனை ஒத்துக்கிற மனசு ரொம்ப குறைவு பிறரை மனந்திறந்து பாராட்டுகிற நல்ல குணத்தை நல்லா வளர்த்துக்கிறதன் மூலம்தான் இந்த பொறாமை அழுக்காராமை அப்படிங்கிற பெரிய மாசு மாபெரும் அழுக்கு இதை அறவே நீக்க முடியும் நாம் எல்லாரும் ஒன்றுதான் அப்படிங்கிற அத்வைத தத்துவத்தை அதாவது உண்மையிலே நாம் எல்லாரும் ஒன்றுதான் பிறப்பு சூழ்நிலை வாழ்க்கை பழக்க வழக்கங்களை பொறுத்து தான் நாம் எல்லோரும் வேறு வேறாக இருக்கிறோமே தவிர உண்மையிலேயே அடிப்படையில் நாம் எல்லாரும் ஒன்று அப்படிங்கிற உயர்ந்த அத்வைத தத்துவ ஜானத்தை ஒருத்தன் தெளிவாக புரிஞ்சுக்கிண்டாதான் பொறாமைங்கிற தீய குணத்திலிருந்து முற்றிலும் விடுபட முடியும் ஆக அத்வைதானத்துக்கு இந்த அழுக்காராமை அப்படிங்கிற பொறாமையை நீக்கக்கூடிய ஒரு குணத்தை அத்வைதானத்தினால்தான் இந்த பொறாமைங்கிற குணத்தை அடியோடு இல்லாமல் செய்ய முடியும் திருவள்ளுவருடைய திருவருளோட தொடர்ந்து நாம் இந்த அழுக்காராமை அதிகாரத்தினுடைய குரட்பாக்களை எல்லாம் படித்து அதோட அர்த்தத்தை பொருளை நன்றாக ஆராய்ந்து உணர்ந்து நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளையும் செய்வோம் திருவள்ளுவருடைய அருளை என்றும் சார்ந்திருப்போம்